இருநூற்றி எண்பத்தி நான்கு அனஸ் பின் மாளிக ராகும் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹோ அலைஹிசல்லம் அவர்கள் ஒரே இரவில் எல்லா மனைவியரிடமும் சென்று வருவார்கள் அன்று அவர்களுக்கு ஒன்பது மனைவியர் இருந்தனர்